தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்டுட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மகாபாரதம் விராட பருவத்தில் வீமன் கற்பின் உயர்வை பற்றி துரோபதிக்கு எடுத்து சொன்ன கதை துரோபதியே கேள் முன்பொரு காலத்தில் தேவரதன் என்பவனுக்கு அன்புள்ள மனைவி இருந்தாள் அவள் பெயர் சிரோமணி கற்பு நெறி பிரழாதவள் சிரோமணியின் அழகை பற்றி கேள்வி உற்ற அரக்கன் ஒருவன் ஒரு சமயம் அவளை அவளது கணவன் போல வடிவம் எடுத்து கொண்டு வந்து அபகரித்து போய்விட்டான் அவார் அபகரித்து போன அந்த அரக்கன் சிரோமணியை ஒரு குளக்கரையில் இறக்கி வைத்துவிட்டு தன் சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு பல வடிகளிலும் அவளை பலவந்தப்படுத்தினான் கற்புக்கரசியான சிரோமணி அரக்கனுக்கு இணங்காமல் தன் கற்பை காக்க தனது சக்தி அனைத்தையும் திரட்டி போராடி கொண்டிருந்தாள் அதனால் கோபம் கொண்ட அரக்கன் கத்தி எடுத்து கொண்டு சிரோமணியை பயமுறுத்தினான் அரக்கனின் மிரட்டுக்கள் மிரட்டலுக்கு சிவமணி அஞ்சவில்லை சிவமணிக்கு உதவ துடிப்பது போல் குளத்தில் மீன்கள் துள்ளி கொண்டிருந்தன வானமும் குமரிக்கொண்டிருந்தது மனித நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தில் கற்புக்கரசி சிரோமணி தன்னந்தனியாக அரக்கனோடு போராடி கொண்டிருந்தாள் அவளை சிரோமணியின் உடல் சோர்ந்து விட துவங்கியது தர்மத்திற்கு சோதனை ஏற்படும் காலத்தில் குமருகிற நல்லோர் நெஞ்சம்போல் குமரி கொண்டிருந்த வானத்தை அவள் நிமிர்ந்து பார்த்தாள் பார்க் இடந்தோறும் நீக்கமர நினைந்திருக்கும் வானமே பரமணியின் வடிவமாக அவளுக்கு தோன்றியது வானத்தை நோக்கி இரு கரங்களையும் குவித்து கண்கள் நீர்மல்க சுரமணி அரட்டினாள் நான் உண்மையில் பதிவிரதையாயின் எனது நடத்தியால் சான்றோர் மகிழ்ச்சி அடைந்திருப்பவர்களாயின் எனது உடலில் தலை நீங்களாக மற்ற பகுதி முழுவதும் கல்லாக மாறட்டும் என்று சொன்னாள் சிரோமணி இவ்வாறு சபம் எடுத்து கொண்டாது கொண்டதும் அவளது உடலில் தலை நீங்களாக இதர அனைத்தும் கல்லாக மாறிவிட்டது தனது விருப்பம் நிறைவேறாதை கண்ட அரக்கன் சிரோமணியின் தலையை வாளினால் துண்டித்து விட்டான் விளைவாக பூலக வாழ்வு முடிந்த சிரோமணி வானவர் மலர்தூவி தேவலகம் சென்றாள் ஜெகன் பார்வதி தேவிக்கு நகம் சதியையும் நெருங்கிய தோழியாகவும் பேர் பெற்றாள் பெண்ணே கற்புள்ள மாதருக்கு துக்கம் குறைவு முடிவில் சுகம் அதிகம் என்பதை தெரிந்துக்கொள் என்று சமாதானம் சொல்லி திரௌபதியை நகருக்கு அனுப்பி வைத்தான் பீமன் இவ்வாறு கற்பின சிற்ப பற்றி பீமன் திரௌபதிக்கு சொன்னான் நன்றி வணக்கம்